بسم الله الرحمن الرحيم نحمد الله ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا, لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد اتقوا الله كما راى تعالى فرعون بالله من الشياطين القديم بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والارض اعدت للمتقين وقال الله تبارك وتعالى: وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرجعون سبح الله العظيم قال النبي صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او கண்ணியமான அல்ல பெரிய சகோதரர்களே அல்லாஹரின் ஒவ்வொரு வருடமும் ரமகான் மாதத்தை இந்த உம்மத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் ஆண்டு ரமகானுடைய மாதத்தில் நோம்பு புரிக்கோனும் நோம்புக்கு வயது ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட வருஷம் நோம்பிலே ஹரிஞ்சி இந்த உமத்திலே ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு வருஷத்துல நாற்பது ஆண்டுகள் நோம்பிலே ஹரிஞ்சி இந்த நவகானை பயன்படுத்தி கோடான கோடி மக்கள் நரகம் போக இருந்தவர்கள் அவர்களுடைய பெயரைத்துக்கு மாற்றிக்கொண்டார் இன்னும் எத்தனையோ போராட மக்கள் அதிகமான பாவங்களை செய்ய அல்லாவுடைய கோபத்துக்கும் அல்லாஹுடைய வெகுப்புக்கும் ஆளாகி நோய்களிலும் கடன்களிலும் பிரச்சனைகளிலும் விவாகரத்திலும் பிள்ளைகளான பிரச்சனையிலும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் உலகத்தில் அப்பட்டு அவர்கள் ரமல கிடைக்கும் ரக்மத்தையும் அதை தொடர்ந்து கிடைக்கும் மப்பிளத்தையும் வைத்து அல்லாவுடைய கோபத்தில் இருந்து தம்பி யாரு கிடைத்த ரமலான் எல்லாம் பகலில் வரும் பசித்திருப்பதையும் இரவிலே வெளும் விழித்திருப்பதை மட்டும் ரமலானாக கருதினார்களோ அவர்கள் நோயான யானை தவிர ஒரு எதையும் காரணம் சொல்றார் எ பகல் நேரத்தில் நோன்பு வைக்கிறாங்க அவங்க நோன்பு பட்டிச்சிருக்கிறதையும் சாஹித்து இருக்கிறார் பெரிய நோம்பு மூணிலிருந்து ஒன்பது வரைக்கும் பிடிச்சாங்க அவர நோயை கூட்டிக் கொண்டதான் எந்த சவாலும் வந்து அவருக்கு அந்த எம் பேசும் அறத்தைும் அல்லது வீண் வேலை செலவு செய்வதற்கு மட்டும் கழித்தாங்க அதனால விழிப்பு நோயாளியான தவிர அவங்களுக்கு கொண்டுமே இல்லை கம்மின் காலியின் வைத்தலகும் தயாமி இல்லை சார் அல்லாஹர் இந்த நோன்பை ஏன் கொடுத்திருக்கிறாங்களா நாங்கள் நீண்ட நேரம் பட்சியில் இருக்கிற பாட்டு அவன் சிரித்துக் கொண்டிருக்க நாங்கள் எல்லாம் தாகத்தில் அவன் ருஷிக்கிறதுக்காக எப்பவும் அடியாடுகளை கஷ்டப்படுத்த விரும்பவும் அடியாடுகளுக்கு நனவு கொடுக்க விரும்பி அவ்வாஹ் உங்களுக்கு லேசனால்தான் கஷ்டத்த நாள் அல்ல அடியாள்கள் கஷ்டப்படுத்துறத வம்பு விரும்புவதை பகுக்கு யாரையும் வற்புறுத்தி அமல் செய்ய வைப்போம் அவசியமே அவ்ளா தீன லேசாக்கி வச்சிருக்கிறான் இந்த தீன யூஸ் நிச்சயமாக இந்த மார்க்கேசாக தயாரிக்கும் இந்த தீனில் அவ்வளவு யாரையும் வற்புறுத்த தயாரில்லை யாரையும் அவ்வளவு வற்புறுத்தி செய்யவிட தயாரில்லை பெரியார்கள் சகோதரர்கள் அப்ப ஏன் இந்த நோன்பு அவங்க அனுப்பிருக்கிறார் அவன் எங்களை பசியில போறவனுக்கும் தயார் இல்லையா நாங்க தாபத்தில் இருக்கிறத பார்த்து அவன் சந்தோஷப்படவும் இல்லையா அப்ப இன்னும் வச்சிருக்கிறான் ஒரு ஆண்ட ரொம்ப தெளிவா சொல்றான் தத்தமும் விசுவாசிகளே ஈமான் உள்ள மக்களே ஒரு ஆண்ட பாரு எல்லா இடத்திலும் பேச மாட்டான் சில இடத்துல யா ஐயோ பேசுவார் மனிதர்களே முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் சில இடங்களில் உண்மத்துக்கு சொல்றதுக்கு நபிய பேசுவார் யா ஐயோ நபியமா சில இடத்துல யா ஐயோ ரசூர் என்று எந்த இடத்துல உக்மீனுடைய உணர்வை தூண்டி அந்த ஈமானுக்கு மேலான சட்டத்தை விரும்புகிறானோ அந்த இடங்களில் மட்டும்தான் உமீன்களை கூப்பிடுவார் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு பரவாக்கப்பட்டிருந்ததோ அதுபோல் நோன்பு பரவும் யாரும் தகுந்த காரணம் நோம்புற ஆண்களும் அது புகார்த்து தெளிவுத்துகிறார் எந்த ஆணுக்கு நோம்பு விடுகிறதுக்கு அனுமதிக்கும் எந்த பெண்ணுக்கு நோம்பு விடுகிறதுக்கு அனுமதிக்கும் அது தெளிவுபடுத்தப்பட்ட அவ்வளவு நோன்புடிக்கும் நோவு எடுக்கா சொல்றேன் பெரிய ஒரு விஷயமா படிச்சிட்ட உங்கள் எல்லாரையும் அல்லாவுடைய பய உள்ளவனாக தக்குவா உள்ள மக்களாக தக்குவா என்ற வார்த்தையை அடிக்கடி செல்வோம் தக்குவாவுடைய பாததூர் தான் எங்களுக்குள்ளக்குவா எவ்வளவு முக்கியமான தக்குவா என்று சொல்லுக்கு கருத்து தவிர்ந்து ல்லைவம் என்று சொல்லுக்குரிய விளக்கம் என்ன அவர்கள் சளித்திருக்கிறோம் ஒழுங்கு பாவத்தை விடுகிற நல்லதுக்கு பேர் தக்குவா பாவத்தை விடுகிற நல்லது செய்து தக்குவா சுருக்கமா சொல்ல அனைத்து மக்களும் பூமென்றுதான் தப்பு நன்மை செய்ய தேவையில்லை ஒருத்தர் பருவோடு ஆனா பாவத்தில் என்ன செஞ்சிருக்கிறார் ஒவ்வொரு வருடத்திலேயும் ஐம்பத்தி ரெண்டு கிழமை இந்த நூத்தி நாலு தடவைகள் ஒவ்வொரு மின்பருக்கு மேலே இருந்தும் இமாங்கள் அந்த ஊரு ஜனங்களுக்கு தக்குவாக வசிய செய்யும் ரெண்டு ரெண்டு அரபு கொசுபாக்கள் தக்குவா வசூலியை தமிழ் அவர் வசூலியத்தை அந்த பொதுபா கூட நூத்தி நாலு சதவீத தக்குவாவுடைய வசியத்தேலாக தமிழையும் சொல்லும் அப்படி பார்க்க ஆறு தடவை தக்குவாவுடைய வசதிய தக்குவார விடுங்களே ஜனங்கள் என்றார் ஜனங்களே பாவத்தை விடுங்கள் அறுபத்தி அஞ்சு நாட்களாக வருஷத்துக்கு பாவத்தை விடுங்கள் சொல்லப்படுது நாங்கள் பாவத்தை விடுங்க பயம் செய்யணும் பாதிக்கிறோம் நாங்கள் நல்ல மக்களே எங்களுக்கே பாவத்தை சொல்லணும் நாங்க இந்த ஆண்டு சரியாக இருக்கிறோம் எங்க தொழிலும் எங்க குடும்பத்தையும் சகோதரர்களே பாவிய குடிச்சி மட்டுமல்ல தப்புவாசம் அல்லாஹு தப்புவாட வாடுங்க யாருக்கு தெரியுமா சகாபாக்கள் இருந்த ஆகப்பெரிய முக்தி ியமாக பாட அறிஞ்சவங்க இருக்கு அவருடைய சமூகம் மற்றும் அவருடைய அறிவும் ஆற்றலும் இருந்து சென்றார் வசனத்தை வாட்டிம அல்லா இப்ராஹிம் இந்த ஆயிரத்தி அவங்க இப்படி ஓவினா இன்ன முஹாதன் ஒரு தனி மனிதன் இருக்கிறார் தனிய ஒளாக இருந்தாலும் சமூகத்துக்கு நலவை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறதா சமூகத்துக்கு நலவு போகணும் என்று ஆட்சியுள்ளவராக இருக்கிறதாதிபதி மனிதன் இப்படி புகழ்ந்து பேசுகிறார் அவருடைய தீனில அவருடைய எளிமையில அவருடைய மார்க்க பற்றில எவ்வளவு பெரிய அப்பார நம்பிக்கை வச்சிருந்தாங்க பல ஊர்களுக்கு மாற அதிகாரியாக நியமிச்சிருக்கிறா காவிரியாக அனுப்புறாங்க முக்தியாக அனுப்புறாங்க வசூலிப்போக்காக அனுப்புறாங்க பல வேலைகளுக்காக மகாதேவன் ஜெபகு எல்லா திருவிழி ஷரீஃப்ல பதிவாக இந்த முக்தி சா வெங்க போறார் எவனுக்கு அதிகாரியாக போறார் முக்தி எவனுக்கு அதிகாரியாக போறார் ஒரு ஜப்பன் எடுத்து போறார் எங்க போற முடிச்சாங்க முக்தியும் பாவம் செய்யு முக்தியும் மனிதன் தான் அது போறது மதீனா இருந்து எவ்வளவு நாடு மாறுவீங்க நாடு விட்டு நாடு மாறுதீங்க இப்ப சொந்த ஊராக இருக்கிறீங்க குடும்பத்தினுடைய அதிகார பிரதேசங்கள் வருகிறது ரொம்ப கவனம் இத்தமிழில்லா ஐந்து எங்க இருந்தாலும் பிரயாணம் என்று பாவம் செய்ய வழி உண்டாகும் ஊரோட்டு மறைந்திருக்கிறேனும் பாவத்துக்கு நிறைய வழிகள் கவனமாக சொல்லிக் கொடுத்தாட்ட ஒரு தீமையும் கையால் நடந்துச்சு சாதாரணமாக ஒரு பாவத்தை நீங்க செஞ்சீங்க அதை செஞ்சீங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு நன்மையை செஞ்சிருக்க அதிகமான பாவங்கள் இருக்கு நண்பே அந்த பாவம் அழிஞ்சு மூணாவது மக்களோட குணமாக வெளியூருக்கு போற அதிகாரியாக போறவர் ஜெப்எடுத்து போறார் புத்திமதிப்பினார் தக்குவாக வசூலியப்படுதலே பாவத்தை உடுங்கினார் விட துறவரத்தில் கூடியவர் தான் அபூதர் தானா அபூதர் உலக பற்றவர் உலகம் அவருடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் தான் தங்க முறிப்பில் வச்சிருக்கிறது ஹரா அவருடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இதனால நிறைய பிரச்சனைகள் அடுத்த காவாக்கணும் இந்த வானிபுரம் ஜெவலர் ஒரு நாள் கூப்பிட்டான் இருக்கிறது அபூதர் நான் சொல்ல போற விஷயத்தை கவனமாக காதிர அபூதர் பார்க்கிறார் என்னென்ன சொல்ல போற சொல்ல ஒன்றுமே சொல்ல சும்மா மறுநாள் காதல கூப்பிட்டான் அபூதர் சொல்றத காதிலா ஆறு நாள் இப்படி சொன்ன ஒன்றுமே சொல்லல நான் சொல்றதை ஒழம்போடு அவருடைய முழு கவனமும் அவருடைய உணர்வு எல்லாம் பேச்சில் இருக்க வேலாவது நான் காலையில் சொன்னர் உனக்கு என்ன விதமா சொல்ல போற ஊஸ் தக்குவம் நீனும் பாவத்தில் தக்குவாக கொண்டு வசிய செய்ன்மை இருக்கிறதோ அதை செய்ய ذر الله தடுக்கப்பட்டிருக்கோ அதுவாக தலைவர் நபிமான ஹிதாயத்தையும் கேட்கிறேன் தக்குவாமையும் கேட்கிறேன் ஹிதாயத்தையும் கேட்கிறேன் தப்புவாமை கேட்கிறேன் வெளியூருக்கு போற நேரம் பாவத்தில் இருந்து தப்பு கேட்டுக்கொண்டுதான் போவாங்க நீங்க ஓடுற பிரயாண துபா பாருங்க இந்த பிரயாணத்தில நான் நல்லவே கேட்கிறேன் வெளியூருக்கு ஒரு பிரயாணம் வந்திருக்கிறேன் என்னால தீமைகள் அகப்படையும் பாவத்தை உணவு பாவம் செய்திடக்கூடாது இவ்வளவு முக்கியமான ஒரு அம்சம் தான் தப்புவா ஏன் அல்லாஹும் ரசூலோ தத்துவாவை இவ்வளவு வலியுறுத்தி சொல்றான் முக்கியமான ஆனா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை பிரச்சனை இருக்க பேர் தான் வந்தோம் இல்லாட்டு வருவான் வருவான் பிரச்சனை இருக்க பேர் தான் பிரச்சனை வகை வகையான பிரச்சனை நான் உங்களை பார்த்தா பிரச்சனை இல்லாமல் உட்கார்ந்த மாதிரி நாம் பேசுறத நீங்க பார்த்தா நினைப்பா இங்க கவலை இல்லாம பேசினாரு தனிய கலக்கோன்னு மூட்டை மூட்டை அமைப்போம் வெளியால பாத்தமே அப்படிதான் நாம் பிரச்சனை இல்லாம பேசுன மாதிரி உங்களுக்கு தெரியுது நீங்க ஒருத்தரும் கவலையே இல்லாம உட்கார்ந்த மாதிரி எனக்கு தெரியுது தனிய உட்கார்ந்தா உங்களோட மூட்டையை நீங்க அமைப்பீங்க என்ன மூட்டையை பிரச்சனை வருங்க பிரச்சனைகள் எங்கிருந்து வர நாங்க அகப்பட்ட இந்த சிக்கல்கள் எங்கிருந்து வந்துச்சு ஒருத்தர் கடல் அகப்பட்டார் கடலில் சிக்கினார் கடல் லேசான பிரச்சனையா கடன் லேசான பிரச்சனையா சார் அத்தகைய சில நேரம் கடலில் இருந்து பாதுகாப்பு பாவத்தில் இருந்தும் கடலில் இருந்தும் பாதுகாப்பு நிறுத்தினார் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற நேரம் கடனை மட்டும் குறிவைச்சு சூழ்நிலையை பாதுகாப்பு அதை விட பெரிய பிரச்சனை ஆள் பயங்கர நோய்கள் வீடு இல்லாமல் அழிவுகள் உண்டாகிறது இதையெல்லாம் வெற்றி கடலில் இருந்து சூதா வரலாம் என்ன ஒரு சரபு சாலையினுடைய ஒரு கூட்டு எழுதுறான் மனிதனுக்கு கவலை வந்தா அவனை வந்தா அவனி பய்திருவான் ஆனா அந்த கவலை போனதுக்கு பின்னால சிறப்பு வரும் போன புத்தி திரும்பி வரும் கடன் ஏற்பட்டு அதனால ஒரு மனிதனுக்கு கவலை வந்தா அது போனது திரும்பி வராதா கடனால் ஒரு மனிதன் கவலைப்பட்டு புத்தி எவன விட்டு வெளியேறி சென்ற அது திரும்பி வராதா உடனே மானம் மரியாதை எல்லாம் கப்பலு கடலில எவ்வளவு பிரச்சனை பட்டிக்கும் எவ்வளவு கடலில் பிரச்சனை படிக்கும் நோய் எவ்வளவு நோய் நோயை பார்க்கிறவருக்கு நோய்க்கு மருந்து எழுதுறவருக்கும் இருக்குது மருந்து விற்கிறவருக்கு நோய் குடிக்கிறவருக்கு நோயா மருந்து கண்டுபிடிக்கவும் நோயா எல்லா நோயா உள்ள கணவன் மனைவி கிடையாது நெருங்கு பத்து எத்தனையோ மனைவார்கள் கணவனை காண சிங்கம்மாய் பாரா எவ்வளவு பேருக்கு தொழில முடிச்சுட்டு சரியில்ல ஒரு சம்பவம் இருக்கு அதனால சொல்லுவாங்க பதினோரு மனைவி மாறுகள் இருந்து அவங்களோட மாப்பிள்ள மாற பத்தி சரி பண்ணாங்க பதினோரு மனைவி மாறு இருந்து மாப்பிள்ள நேரம் எடுத்துருவாங்க சுவாரசியமான செய்தி அது அந்த பதினொன்றை பார்த்தாலே விளங்க நாங்களும் பதினொன்று உண்டுதான் அந்த பதினொன்றில் உண்டாகத்தான் இங்க இருக்கிற மாப்பிள்ளை மாதிரி இருப்பாங்க கேள்வி என்ன தெரியுமா இந்த பிரச்சனை எங்களை வந்து இவ்வளவு பிரச்சனையும் அந்த ஓட்டைய மத்தியுழம்பு வருகிறது மத்திய உற்பத்தி ஆகிறார் யாரோ கதவ துறந்திருக்கிறார் மத்தியக்குள்ள ஈ இருக்குது மத்தியக்குள்ள ஈ உருவாகிறது இல்லை வெளியில உருவாகி இருக்குது யாரோ கதவை திறந்து வச்சிருக்கிறார் உள்ள வந்திருக்கிறார் எனக்கு கடன் வந்த சும்மா எனக்கு நோய் வந்தால் சும்மவர் இல்லை எனக்கு மனைவிக்கு முருகன் இந்த கண்ணீர் ஓடிக்க வைக்கிறான் சும்மா ஒடிக்க வைக்கல எங்களை ஓட்டையும் இந்த ஓட்டையை கண்டுபிடிக்கிறது தான் முழு உலகமும் வாய குழந்து பாக்கு யார் இந்த ஓட்டையை காட்டி தருவார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தையும் சொல்ற அல்லாஹ் எங்களை கையில செஞ்சிருக்கிற குரான்ல முழு உலகத்துடைய பிரச்சனையும் அற ஆய் ஹாப் ஆயத்தில் அல்லாவுக்கு பத்து ஜூது ஒரு சூரா ரெண்டு சூரா ஒன்னும் தேவைப்பட அரு ஆயத்தில் அரு ஆய் முழு உலகத்தில யாரை அனைத்து முசைவத்தின் காரணம் நீங்க கைகளாக செய்த பாவம் உண்டுமேபத்தின் உங்களை வந்து ஒவ்வொரு முசீபத்தும் உங்களை கைகளால் நீங்க சம்பாதித்தவைகள் தான் ஆயத்த முடியல அறாயத்தில் அறாய அவன் பாவத்தை நிறுத்த பரிகாரத்தை ரமதான்ல கொடுக்கிறார் அப்பதான் உங்களோட பிரச்சனைகள் நீக்கும் பாவத்தை எப்படி விடணும் அதுக்குத்தான் தப்பவா உடைய மாறணும் பாவத்து அதிகாரிகள் விட தயாரால் ஆணையில மட்டும் அங்கா வாக்களிக்கிறார் பதினாறு வகையான சலுகைகள் பாவத்தை விட தயாரி இல்லையா அந்த கதையை வேண்டுவாங்க சும்மா தடமா இல்லை இன்னும் சீக்குவார் சிலந்தி வரையில சீக்கிரம் தொழில் கிடைக்க முன்னால பத்து பிரச்சனை தொழில் கிடைச்ச போது நூறு பிரச்சனை முடியும்னு நினைச்சா முடியாது முடியவே முடியாது பிரச்சனை முடியவே முடியாது உங்க எல்லாரும் சிரிசா பார்த்தா குடும்பத்தில் இப்ப தெரிசா பாக்கிறாங்க இது இயற்கை மனசின் நெல்லருக்கு நிற்கிறது இந்த பிரச்சனை முடியாது அல்லாது நான் பாவத்தை விட தயாரா பதினாறு நான் செய்வேன் நீதிபதிகளின் மிகப்பெரிய நீதிபதி கருணையாளன் மிகப்பெரிய கருணையாள் அவ்வாஹர் சொல்றேன் எல்லாத்தையும் சொல்லல பதினாறு சொல்லல ஒரு சிலத மட்டும் சொல்றேன் அதனால உங்களுக்கு இதால எவ்வளவு பெனிபிட் கிடைக்கிறது கவர்மெண்டா காரத்தை விட அல்ல பெரிய பெனிஃபிட் அல்லா சொல்றா ஒரு பிரச்சனையா சுத்துதான் எப்படி சமாளிப்போம் யோசிக்கிறீங்க பயப்படு பயம் யார் செய்யாவிருக்கயாரோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் வெளியேற வழிகாட்டுவார் வெளியேற வழிகாட்டுவார் அல்லாஹ் தகா வாக்களை காட்டினார் தகா வாக்களை காட்டினார் மிக தங்கம் கிடைச்சுவலி மிகதாது அசுவததுல அல்லாஹ் அல்லாஹுடைய இரண்டாவது அறிவு நீங்க இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கை சீராக உலகத்தில் வாழ தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களுக்கும் பேர் வீடு நிகழ்த்தணும் வாகனம் எடுக்கணும் சொந்த காணி இருக்கணும் சொந்த தொழில் இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்ல உடுப்பிருக்கணும் மனைவி மக்களுக்கு தேவையானதில் வாங்கணும் இதுதானே ஆசை அல்ல சொல்றார் பாவத்தாஜா பாவத்திடி பாவத்தட நீ தூ படாதை எப்படி எல்லாம் ஏற்பாடு செஞ்சு சொன்னாங்க அப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சு தரோம் அல்லா ஸ்மகானா அந்த தீர்த்தத்தில் ரசூல் சல்லாஹ் குழி சொன்ற அகலி பெருகுழி பெரிய குழி சொல்ற குளிரான காலம் குளிரான காலத்தில் பசி கூட ஆனால் கையில தாம தான் கடும் கட்டம் ஒரு கஞ்சி கிடைக்கிறேன் அது எப்படி கண்டன்தான் தொண்டையில் இருக்குது கஞ்சி பாருங்க தொண்டையில் இருகிற கஞ்சி கடும் கட்டம் ஒரு சகாவிடா சூழல்வா பட்சி யான சூழல்வா திப்பாக தூக்கினா ஒரு கல்யா கண் செல்லு எல்லாருக்கும் உண்டா எந்த வயசுல ரெண்டு சோதனையும் எங்களுக்கு வரு நல்ல சந்தர்ப்பம் விருந்து போட்ட வீட்டுக்கு இப்பதான் சாப்பாடு போட்டு துரா வாங்குற நேரம் வீட்டிலேருந்து விரிக்கலாம் ஒரு ராத்தன் மாணி ஒரு ராத்தன் மாணி நீங்க எப்படி போய் கூப்பிடணும் தனியை நோது காலுக்குள்ள சொல்லும் நீங்களும் ஒரு ராத்திர வாங்க ரெண்டு ஆயிரம் பேருக்கு வானு பேரு வா இவரு பேர் ரகசியம் வச்சல யாரும் மாவு அவ்வளவா அதிகம் சாப்பாடு மிச்சமா நீங்க போகும் சட்டிய துறக்க வாங்கக்வாசிகளே அபூசர்ஹா ரூட்ல சாப்பாடு ஒன்பதாயிரம் பேர் ஒன்பது நூறு பேர் நிக்கிறாங்க ஒரு வாரத்தில் ஆயிரத்தி இருநூறு பேர் ஆயிரத்தி இருநூறு பேர் அறிவிப்பு பத்து பத்து பேர் அவர்களுக்கு சாப்பிட்டாங்க அபு தல்லா மனைவி பிள்ளைகளும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க சொல்றாங்க கண்ட செய்திய சொல்றேன் தெனஞ்ச மாவில ஒரு துளி மாவு குறை சுத்தி படாத வழியில சாப்பிட்ட சுத்திக்கு படாத வழியில சாப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வாலிபர் மூத்தா போனார் வாலிபர் மூத்தா போனார் இடம் வயது மனைவி ஒரு மூணு குழந்தைகளை விட்டுட்டு மூத்தாவை ஜனாந்தா வச்சிருந்ததும் கூலி வீட்டினார் எல்லாரும் பரிதாபப்பட்ட ஈடுபாடு உள்ளவர் பரிதாபப்பட்டான் கொஞ்ச நாளைக்கு பின்னால் அந்த ஊருக்கு ஒரு சபர் போயிருந்தேன் அப்படி போற நேரம் ஒரு புதிய வீடு கட்டப்பட்டி கொடுத்தி கேட்டார் அதில் இந்த தெரியுமா தெரியாதே அந்த மௌத்தான வாடிவர் அவருடைய சொந்த வீடு கட்டுறாங்க ஒராமூம் அப்படி எழுதினார் லோயர் தான் எழுதி வீட்டை பெற்று பிடிச்சார் இருந்தால்தான் சொந்த வீடங்க அல்லாஹ் கணவனை கவிரிக்கனு மனைவியின் பிள்ளைகளை சொந்த வீட்டில் வாழ வைக்கிறார் நிறைய உதாரணம் சொல்லி என் நிறைய பேருக்கு கல்வி சம்பந்தமான பிரச்சனை மாணவர்களை பிரச்சனை படிக்கிறோம் பெற்றோர்களுக்கும் ஒருத்தான் மகனை படிக்க வைக்கிறோமே அவங்க கொண்டு ஏறவில்லை அங்க ஓடுறார் நீங்க ஓடுறார் அந்த ஸ்கூலுக்கு மாத்திரிக்கு மாத்திர கொண்டு வேறு அங்க சொல்றான் தடுமாறாத பாவத்தை விடு உ படிச்சு அல்ல பயப்படும் பாவத்தை விடு அல்லாவோட கல்வி முறை எப்படி தெரியுமா இருக்கிற எல்லா குப்பையும் படிச்சு கொடுக்கிறதில்ல நாங்கதான் எல்லாம் தெரியும் எல்லா கோக்கும் தெரியும் எல்லாம் தெரியும் அல்லாவோட தனியல்ல அல்லாஹுடைய தனி கற்பித்தல் முறை எப்படி என்றால் எந்தெந்த வயதில் எந்தெந்த சூழலில் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்த அறிவை கொடுத்தால் அவரது மான மரியாதையை பாதுகாத்துக் கொண்டிருப்பாரோ அந்த அறிவை எல்லா கற்றுக் கொடுக்கும் பதினைந்து வயது வாலிபனுக்கு தேவையான அவர் தொழில் தேடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு தேவையான அறிவோம் அவருடைய கௌரவத்தை பாதுகாக்க அவ்வப்போது தேவையான அறிவு அல்லாஹ் கொடுக்கும் நாலாவது அறிவு நானோடு முடிக்கிறேன் நாலாவது அறிவு நிறைய பேருக்கு எங்க எதிர்காலம் இப்படி ஆகும் ஒன்று மகனும் ஒரு வாக்கவர் அவரும் ஒரு வாக்கா தங்கிறார் ஜொப்பெல்லாம் கையில கொடுத்தா பாதுகாப்பானு வித்திருவானோ தெரியா கடையோடு வாங்கிக்கிறார் கொழும்பில பாப்ப கண்ண மூடுங்கானு பாத்து பண்ணிக்கிறான் தெரியும் வித்து காத்த வாங்கிற வீடு ரெண்டு கட்டிக்கிறார் இவர்கள் கடிமா சொல்ல முதலே அவன் வித்திருவானு அப்படிதான் மகன் நீங்கிறார் அவருடைய ஆராத்தப்படிதான் அவத்தி அவருக்குற போக்கவும் விட்டுட்டு போறது பயம் அல்லா சொல்றார் பெற்றோர்களே நீங்க பாவத்தை விட தயார்டா உங்களோட பிள்ளைகளுக்கு நான் இன்சூரன்ஸ காப்பிடுகிறேன் சைக்கிணையாக சொல்றார் யார் தங்களுக்கு பின்னால் சந்ததிகளை விட்டு செல்லும் போது அந்த சந்ததிகளால் ஏதும் நடந்திருவோடு பயப்படுகிறார்கள் பெற்றோர்கள் அல்லாஹை பயன்படுத்தும் பாவத்தை விடட்டும் அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை எல்லாம் பொருட்படுத்த அதுக்கு ஆதாரமாக அல்லா பாதுகாத்து கொடுத்த சரித்திரமும் இருக்கிறது எனவே சகோதரர்களை வழியாகிறேன் அல்லாஹுடைய நல்ல அல்லா இந்த புனிதமான ரமதான் கொடுத்திருக்கிறது பாவத்தை எப்படி விடுகிறது என்ற பயிற்சி காரத்துக்கா அதுதான் தப்போவுடைய மாதம் நன்மையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பயிற்சி அந்த பயிற்சி அடையணும் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று காட்டித் தந்தார்களோ அந்த முறையில் கழிப்பதை கொண்டு மட்டும் ரசூலுல்லாவுடைய ரமதான் ஐந்து அமல்களை கொண்டு சிறப்பிக்கப்பட்டது அதிகமாக செய்வது தனது வளமையான தர்மத்தை விடவும் மிக வேகமாக தர்மம் கொடுக்கிற ரசூல் தர்மத்தின் வேகத்தை சஹாபாக்களால் மட்டிட முடியல அப்பா சரவி அல்லாஹு சூறாவளி கோப்பிடுறாங்க ரமதான்கான தர்மம் இஸ்தாரை அதனுடைய ஐந்து சுண்ணத்துகளுடன் ஹயா சஹரை அதனுடைய மூன்று சுண்ணத்துகளுடன் கயா தாக்குவல் இடைச்சிக்காக அமல்களும் விரிவான விஷயங்கள் சுருக்கமாக சொல்லும் போது இந்த ஐந்து அமல்களும் வேளாண் நிமிஷம் அல்லாத வாழ்க்கையில் இருந்தது அவர்களுடைய சமவானுடைய காலத்தில் அவர்கள் பேணக்கூடிய ஐந்து முக்கியமான அமல்கள் திலாபத்து செய்வது ஒரு முக்கியமான ஒராண தான் ஓதுறது மட்டுமல்ல மற்றவர் ஓது மற்றவர் ஓதுவதை ராகமாக கேட்கிறதையும் ஒவ்வொரு இரவிலும் சைது காட்டுகிறார் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் சில நாட்களில் நானோதுமே நபர் கேட்டுக்கொண்டிருப்பார் மலாய்க்கா மார்களுடைய தலைவர் தலைவர் கேட்கிறார் நபிமார்களுடைய தலைவர் தலைவர் கேட்கிறார் இந்த சுண்ணத்திற்கு தான் ஒரு பின்னால் இருந்து கேட்கிறீங்க அடுத்தவர்கள் ஓதுவதை கேட்பதை விரும்பினார் அபுசல் அஷ் அபிவதி அப்துல்லாஹி ரவித்தாராம் இவங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க யார் அசூரல்ல உங்களை தாரு நான் உங்களுக்கு உங்களுக்கு உங்களை தாண்டித்தான் எங்களுக்கு ஆயத்தை விடணும் நான் கூறி காட்டவா சல் சொல்ற இன்னை உரிது மற்றவர் ஓத நான் கேட்க விருதேன் ஓடி ஓதுரத கொட்டாவை விட்டுட்டு கேட்டு ஓதுரதை ருசித்து கேட்டிருக்கிறாங்க ரசித்து கேட்டிருக்கிறாங்க அதான் கண்ணீரோடி ஒரு குரல்லை கொடுக்கப்பட்டி தாவூசலாத்த பத்தி எழுதுறாங்க அவர் வாசிக்கிற நேரம் பறவைகள்ண்டுமையில சில நாட்கள் ஓதுவாங்க அறைகளில மனைவார்கள் எழுப்பி மிஸ்வா செய்வதை நிறுத்திட்டு இவருடைய பிராசத்தை சொல்லுவாங்க பொதுவாக வாசிகளுக்கு கிர தனிமையான இருத்தில அப்படியே மதீனாவில் ஒரு வளம் வந்தா எமன் வாசிகளுடைய விசேஷமாக அறியுங்கள் அவங்கள கூடாரங்கள் எவ்விடத்தில் இருக்கிறது அறிந்து கொண்டு எப்படி அறிவன் தெரியுமா அவர்களுடைய இனிமையான கலாசரி செல்லம் தானும் ரமதான் நில திலாவை செஞ்சிருக்கிறாங்க மற்றவர்கள் ஓடுவதையும் கேட்டு நிற்கிறாங்க ஒருவர் எங்கள குரான் எங்களுக்கும் குரானுக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் தமலான சிந்திக்கும் நானும் குரான் நானும் குரானும் தமது பதினஞ்சு முடிஞ்சு பதினாறாவது ராவம் எத்தனை ஓதிக்க எத்தனை ஓதிக்கும் இந்த பதினஞ்சு நாட்கள்லேயும் எத்தனை சிது இதுவரைக்கும் ஓதிக்கும் படிக்கிறதுக்கு ஒரு முயற்சி அதுவும் இல்லை தெரியும் அது நமக்கு சதிவீதும் அதையும் முயற்சி பெரியார்களே சகோதரர்களே நல்ல கவனத்தில் எடுங்க இந்த உலகத்தில்தான் காசோட போர் நேரம் எல்லா கண்களும் எங்களை பார்க்கணும் உலகத்தில்தான் பெ வாகனத்தில் ஏறி போற நேரம் எல்லா கண்களும் இந்த உலகத்தை விட்டு நாங்க முடிய கண்ணிக்கோ கண்ணை மூடிட்டு போனோம் அதுக்கப்புறம் காசில்லை எங்களை வாகனத்தை பார்க்க மாட்டான் வாகனம் இல்லை எங்களை உடுப்பு ஒருத்தரும் பாக்க மாட்டான் எங்களை பேச்சு பார்க்க மாட்டான் எங்களை பார்ப்பான் பொருவான இருந்தால் மரியாதை قران இல்ல அந்த மரியாதைகరికான் رسول صلى الله عليه وسلم சொன்னார் "இன்ன லிகுலி உம்மத்தி ஷரஃபன்" "வஷரஃப உம்மத்தி அல் குர்ஆன்" அல்லாஹ் ஊரே சௌரத்துக்கு அவங்க சிறப்படைய ஊரே البدايه கொடுத்து இருக்காங்க என்னது உம்மத்தி சிறப்பை அல்லாஹ் குர்ஆனை வெக்கிருக்கான் حافظ அல் குர்ஆன் லக்கி அல்லாஹ் ஊரே பா ஊரே tensor ஒவ்வொரு கடைசியில் எந்த ஆயத்தில் நிறுத்துறாரோ அது அவருடைய கை செய்தப்படும் கைய கட்டிப்போ நேரம் கைய கட்டி கொண்டு எழுபது எழுபது முஸ்லீமே எழுபது பேருக்கும் ஒவ்வொரு கபரு நேற்று வேலை இல்லை பாரமான வேலை ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு கபருணமா இருக்கின்ற பூமியும் களம் சகாபாக்களும் மனதாலையும் உடலாலையும் காயப்பட்டுகிறார் மூணு பேர் அடக்கணுமா கபிருந்தோம் ஜனாந்தாக்களை வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறார் இதில் யாருடைய ஜனாந்தாவை முதலிலே கவருகிறது நெரிசல் நம்ம செல்றாங்க ரெண்டு பேர்ல கூடுதலாக பவுன் தேடினவர் யாரு அப்படியா கூடுதலாக ஜீனார் சிரகம் தேடினவர் யாரு கூடுதலாக ரியால் சம்பதித்தவர் யாருமா அத்தரு பேரில் அதிகமாக குரவான படித்தவர் யாருங்க காட்டினாக்கள் இந்த ரெண்டு பேர் அதிகமாக குரானவர் யார் இவருக்கு தெரியும் அவரு தெரியும் அவரது பெற்ற உடல் செய்யப்பட்ட உடல் அதை முதலாவது கண்ண பொத்தினால் குரானுடைய மதிப்பும் மரியாதையும் அதனால் நாங்கள் இன்னும் எங்களை பற்றி சிந்திக்க நேரம் எடுக்கல நாங்கள் உலகத்தையும் மற்றவர்களையும் பத்தி யோசிக்கிற அளவுக்கு எங்களை எதிர்கால கபுரை எங்களுக்கு ஞாபகம் சாப்பாடு சின்ன காலத்திலே தான் கண்ண பொத்திகளுதான் சாப்பிடுறது தூக்கம் கடையாம இதுதான் சகர் அசுல் சகரில் தகரின் ஆரம்பம் கலகரப்பாகும் கடைசி பத்து வந்துட்டாசன் வீட்டை குலுக்கி இருப்பாங்க வீடு எல்லாத்தையும் உறவேறாங்க மகன் மருமகன் மகள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க எல்ல கல்லறிவாங்க மனைவிவார்கள் மகள்வார்கள் மருமகள் எல்லாரும் எடுக்குவாங்க குடும்பத்தை தகச்சு எழுப்புங்க எல்லாரும் எல்லாரும் எழுபுங்க மனைவார்கள் பிள்ளைகள் எல்லாரும் எடுக்கிறாங்க வீடே கலகல குறைந்த கூடியது எவ்வளவு தகஜு தொலை ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பாப்பா உமா மகன் மகள் மருமகன் மருமகள் எல்லாரும் சேர்ந்து தகஜூச ஒவ்வொரு இடத்திலும் அந்த இருத்தில சொந்தா அந்த வீடு வானத்துக்கு எப்படி தெரியும் அந்த வீடு வானத்துக்கு எப்படி காட்சி அளிக்கும் அவசரமா தொழுகு முடிக்கிறது தொலைபே ரெண்டு அக்காத்துக்கு குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் குறைஞ்சல் கராசுளமாக நீளமான நேரம் ஓதப்படுவோம் கண்ணீர் வடியலும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நேரத்தில் செய்த பாவங்கள் வியாபகம் இந்த பாவங்களை எங்களை ரப்பே கூப்பிட்டு மன்னிக்க போற நேரம் ரப்ப கூப்பிடுறா நாங்க சௌபாவோட கதவு மூடப்படுற நேரம் தொண்ட குளிர உயிர் சிக்கினா அதோட சௌபாவுடைய வாசல் மூடப்பட்டதும் யாவ்லா மன்னிச்சது அதோடு கடைசி நேரம் வாங்க ஒரு அரை மணி நேரம் வைக்கிறோம் இப்பதான் சகல் செய்யும் கடைசி நேரத்தில் சகருடைய சாப்பாடு மனிதனுக்கு சக்தி ஏற்படத்தான் ஆனால் அசில் வரும் வயிறு நிறக்கும் சாப்பாடு அல்ல சொன்னாங்க பரக்கத்துடைய சாப்பாடு சாப்படுங்க சகருடைய சாப்பாட்டுல பழக்க தெரியும் சில உலக உணவில் மனிதனுடைய உடம்பில் உள்ள பல நோய்களுக்கு மருந்தாக பல நோய்களுக்கு மருந்து சகருடைய உணவு எதனால் நத்தாயில் ஒரு விவாதித்திருக்குது சாப்பிட முடியலை என்றால் ஒரு பேரீச்சம்பழத்தையாவது சாப்பிடும் ஒரேச்சம்பளம் கடைசி நிறுத்த சாப்பிடலாம் சாப்பாடு அந்த உணவு யாருடைய அழாதான பணத்தால் சமைக்கப்படுகிறதோ அல்ல அந்த செல்வத்திலே பரத செய்கிறான் அந்த உணவை சிரமப்படுத்தி சமைக்கிறார்களோ அல்ல அவர்களே பரக்க செய்கிறார் சாப்பாடு அந்த பரத்தத் உருவாக யாரெல்லாம் காரணமோ அல்ல அவர்கள் எடுத்து பரக்கச் இத்தாருடைய ஐந்து சுண்ணத்துகளில் ஒன்றாவது மூணாவது முதல் சுத்தான் இத்தார் ஆரம்ப நேரத்தில் செய்யப்படும் இஃபாருக்கும் பாங்குக்கும் சம்பந்தம் இல்ல இஃபாருக்கும் சம்பந்தம் பாங்கு சொல்லி முடியாண்டி பாத்து அதிகா பாங்கு சொல்லட்டும் செல்லாமல் இருக்கட்டும் நேரம் உறுதி என்றால் மகளிர் வந்த நேரம் அவ்வளவுக்கும் சிறந்த ஒரு ஈட்டம் படத்தை கடிச்சிட்டு அது விலைக்கு காத்திருக்கிறார் இது ஆகப்பெரிய சொன்னாக்கூட இரண்டாவது எவ்வளவு உணவுகள் இருந்தாலும் பேரீட்டம் படுத்தால தான் இத்தார் அது இல்ல தண்ணி ஒற்றைப்படையாக அதை உட்கொள்ளும் நாலாவது சுண்ணத் இஃப்துடைய நேரம் உணவோடு கழிக்கப்படுற நேரம் அல்ல அந்த நேரத்தில் தனது கோரிக்கைகளை சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் ரப்படத்தில் சமர்ப்பிக்கு நேரம் ரெண்டு சந்தோஷம் இருக்கு அதிகாரத்தினுடைய நோக்காளிகளோட சந்தோஷப்படுதான் இரண்டாவது அந்த நேரத்தில் எங்களோட சகித மகஜர் இதை கொண்டு வைத்து எவ்வளவு ட்ரை பண்றோம் அது கபூடாக ஒன்று மேற்கொள்ளப்படணும் சாதிக்கப்படணும் எங்கள நோய் எங்கட கடன் தொழில் பிரச்சனை வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை இத்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் அடியானுடன் சந்தோஷப்படும் நேரத்தில் ரெண்டு கைகளையும் ஏந்தி அல்லாட்ட முறை சுப்ராவில் இருந்து பகுதியில் கருணை உள்ளவனே என்னை மன்னிப்பாயாக பணிந்து சொன்னான் யாவா தியாக புள்ளி விசாலமான கருணை என்னை மன்னிப்பாயாக தாகம் தீர்ந்து விட்டது நரம்புகள் எல்லாம் காட்டி போயிருந்த நரம்பு தண்ணி பட்டதால் இப்ப ஈரழிப்பான் சத்தி வந்தபட்டும் கட்டங்கள் நிச்சயம் சவாவு கிடைக்கும் அஞ்சாவது எங்களுடைய பணத்தால் பொருளால் இன்னொருவரைக்கு இத்தார செய்ய வைக்க வேண்டும் குறைந்த ஒருத்தருக்கு அப்படி இத்தார செய்ய வச்சோண்டா அந்த நபர் அன்று சுகிலிருந்து என்னென்ன நன்மைகளை செய்தாரோ அவருக்கு கிடைக்கிறது ஒரு பாட்டு சும்பங்களே கிடைக்கும் சாவாக்கள் கேட்கிறாங்க யாரும் சூழல் நாங்களே இஸ்தாரத்து ஒரு பாடல் அடுத்தவருக்கு இஸ்தாரத்தில் மட்டுமா செல்வா கோழி ஆக விரட்டும் இல்லை நீங்க ஒரு பேரி தம்பளை கீட்டு எடுத்துக் கொடுக்க கூடாதான் ஒரு மிடர் தண்ணி எடுத்துக் கொடுக்கா அது கொடுத்தாலும் இந்த சவாக்கு அடுத்தவருடைய படத்தால் அடுத்தவருடைய உணவார் இஸ்தார்த்தியவர் அவனின் நச்சியங்களை அதிகமாக ஈடுபட்டு ரொம்ப முனிமையான நன்னெயர்களை அரங்கேற்றும் கூட்டத்தில் எங்கள் அடைவர்களையும் சேற்றல்வாட sumolectures visit slhub.com